அவர்கள் தன் வளர்ப்பு தாய் உம் ஐமன் ரவி அவர்களை நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சந்தித்தது போல் அவர்களை நாமும் சந்திக்க செல்வோம் என்று கூறினார்கள் அவ்விருவரும் அவர்களிடம் வந்தபோது உம்மு ஹிமன் ரதியுல்லாஹன் அவர்கள் நபிசல்லோ அணை அவர்களின் மரணத்தை எண்ணி அழுதார்கள் அல்லாஹுவிடம் உள்ளவைகள் நபி சொல்லாஹோ அணைகசெல்லம் அவர்களுக்கு சிறந்தவைகளாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே பிறகு உங்களை அழ எது என்று இருவரும் கேட்டனர் உம்மு ஐமன் ரதியுல்லாஹன் ஹா அவர்கள் நபி சொல்லாஹோ அணைகல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவிடம் சிறந்தவை உண்டு என்பதை நான் அறியாமல் அழவில்லை எனினும் இறை செய்தி வானத்தில் இருந்து வருவது நின்றுவிட்டதே என்றுதான் அழுகிறேன் என்று கூறினார்கள் இதனால் அழும் நிலைக்கு அவ்விருவரும் ஆளாகி அவர்களுடன் இருவரும் சேர்ந்து அழுதார்கள் முஸ்லிம் இரண்டு நான்கு ஐந்து நான்கு